தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாழ்க்கையில் குறைவா உன் கையின் பிரயாசங்கள் வாய்க்கவில்லையா கசப்பான சூழ்நிலையா கலங்காதே கவலைப்படாதே கத்தர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய் கத்தருடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பது என்று சிந்திக்கும் சகோதரனே சகோதரியே இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்தும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் புதிய இருசலிம் சபையின் தலைமையும் எஸ் அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் அல்லது தேவனால் அனுப்பப்பட்டவர்களிடத்தில் அவர்களிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றால் ரச்சிக்கப்படுவீர்கள் தேவனுடைய மனுஷன் சொல்லும் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி போயிறவர்களாய் இருக்கிறார்கள் மேற்படிக்கு முன்னானது கீழ்படி நீங்களும் பெதஸ்தாவை தே புதியம் சபைக்கு வாருங்கள் ரிச்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்துக் கொண்டு வருகிறார் மறுபடியும் இந்த வாரத்தில் முதலாளி திருச்சபையாக தேவனுக்கு ஒரு பரிசு எடுக்கும் தேவன் இந்நாளிலும் நமக்கு அருளின் நல்ல கருவைக்காக ஆண்டு ஒரு துதிப்போமாக ஹலே லொய்யா உலகத்தில் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு மடிந்து போகிறத நாம் பார்க்கின்றோம் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய மட்டத்தை கிருவை ஹலே தேவனுடைய பக்தன் சொல்கின்றது போல நான் இம்மட்டு நிர்மலமாக இருப்பது கத்தருடைய கருவை இறக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவராகி தேவனை மகிமைப்படுத்துகிறதில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் வேறொரு சந்தோஷம் வேறொரு இடத்தில் அந்த சந்தோஷம் இல்லை ஹலே தேவன் அந்த கிருவை நம்மையில் வைத்தபடினால தேவனுக்கு நன்றி கற்று வார்த்தை சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி இதற்கு நம்மை ஏற்படுத்தி இருந்தபடினால இந்த நாளை நமக்கு சொல்லி வருகின்றோம் இப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக கூட்டமாக நம்மை சேர்த்துக் கொண்டது கத்தனுடைய மட்டத்திற்கு இருக்கிறபடினால சோதனைப்போம் இந்த நாளிலும் தேவ நமக்கு தருகின்ற வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நாம் செய்வோமாக வார்த்தை அடிக்கடி கேட்கின்ற ஒரு வார்த்தை ஆனால் இந்த வார்த்தையினுடைய காரியங்களை நாம் நன்றி அறிந்து கொண்டு நாம் எதிர்பார்க்கின்றது செய்ய மறுப்பார்கள் அது ஆபத்தான காரியம் என்று நாம் காணுகின்றோம் அப்படித்தான் இன்று உலகத்தில் கிறிஸ்தோர்கள் பெரும்பகுதி பேர் இருந்தாலும் வார்த்தை மொழி செய்யாத கூட்டங்கள் நடந்துகின்றவர்கள நாம் இருந்து தேவாசிர்வாதத்தை பெற்றுள்ள ஆண்ட உதவி செய்வார யோன்சேசம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள் கல்யாண வீட்டுல ரசம் குறைந்து போய்விட்டது கல்யாண வீட்டுக்காரருக்கு அவமானம் வரக்கூடிய சூழலை நெருங்கி கொண்டிருக்கின்றது தாய் இயேசு இடத்துல கடந்து வந்து இப்படி இந்த வீட்டில ரசம் தட்டுப்பாடு ஆகிவிட்டது பந்து எடையில நிற்க போகின்றது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டார் வரவில்லை யாரும் சொல்லுகிறதற்காக நான் செய்கிறதில்லை என் பிதாவின் வேலை வரவில்லை வரும்போது செய்வன் அம்மா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அவர் அந்த வேலையில் தான் அதை செய்கின்றார் அந்த வேலையில் அவர் கட்டளை அதை செய்யும் போது தண்ணீரும் ரசமாக மாறிவிடும் வெறும் தண்ணீர் ரசமாக மாறாது நாம் அந்த தண்ணீரை கொண்டு கொண்டு கொடுத்தாலும் தண்ணி தண்ணியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணீர் எப்படி ஆயிட்டான் ரச அதாவது அண்டவருடைய தாயார் தாயார் வேலைக்காரத்தில் படிப்படைக்காரத்தில் சொன்னாரி அவருடைய வாயை பார்த்துக் கொண்டே இருக்கு அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள் குறைவு நிறைவாகிவிடும் தெரியும் வெளிப்படுத்தல் அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் அவரால் இது முடியும் அவர் சொல்லுகிறபடி மட்டும் செய்யுங்கள் என்று சொன்னதாக நாம் காணுகிறோம் வேலைக்காரர்கள் வெயிட் பண்ணி நிற்கிறார்கள் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்று காத்து நிற்கின்றார்கள் திடீரென்று வாயை திறந்து சொன்னார் வாசிக்கலாம் என்றார் தண்ணீரை நிரப்புகள் என்றார் அப்படியே நிரப்பினார்கள் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை அறிவுடையவர்கள் கேட்பார்கள் என்ன இப்படி சொல்லுகிறார் கைகளா தண்ணீர் கேட்கிறோம் அதாவது வேற எதுக்கு தண்ணீர் கேக்கிறோமா அவரு அங்கே ரசம் இல்லையே தண்ணீரை சொல்லு தண்ணீரை ஊற்று ஊற்றினார்கள் இப்பொழுது என்று சொன்னார் அந்த திராட்சரம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்தது என்று வேறொருவருக்கும் தெரியவில்லை பந்தி விசாரிப்பு காரணத்து தெரியாததால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏழாவைகள் வாழ்க்கையில் இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி அவைகளை தீர்க்க கத்தரால் முடியும் கூடாத காரியம் ஒன்று என்று மரிய இடத்தில் தேவதூதன் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் அதே தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லுகிறபடி செய்யணும் அந்த கூட்டத்தை தான் எதிர்பார்க்கிறார் கவனவாய் அவர்களே தேவனுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால சோத்தரிக்கிறார் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார் என்ன சொல்லுகிறாரோ செய்யமாட்டார் சொல்ல ஆதாரம்ளாகத்தான் இருக்கிறார்கள்த்திருக்கும்பி இருபது பேர்ல ஒரு நபராக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது வார்த்தை எப்படி உண்டாகும் நமக்கு மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை உண்டாகும் மனிதர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் அதுதான் கீழ்ப்படிதல் அதுதான் மேற்படிக்கு போகக்கூடிய வழி என்று நாம் ஒரு கீழ்படிய வேண்டும் கீழ்படிய வேண்டும் கை கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கு அறிகுறி என்று நாம் காணுகிறோம் உருவாக்கக்கூடிய ஒன்றாக கேள்விப்பட்ட எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் புதுமை நடப்பித்து விடுவாரோ ஏதாவது திடீர் சாம்பார் திடீர் திடீர் ஜூஸ் இதெல்லாம் தயார் இந்த நாட்களில் அப்படி எதையாவது போட்டு சரி பண்ணி விடுவாரோ ஒன்றும் பண்ணவில்லை அவர் அற்புதா அவர் தேவர் அவர் என்ன பண்ணார் சொன்னார் வேலை வந்து விட்டது பிதா செய்ய பிதா சொல்ல குமாரம் காண்கிறது எதுவும் தானமாக ஒன்றையும் ஒன்றையும் செய்யமாட்டார்மாரன் தான் நமக்கு வழிகாட்டி பிதா என்ன சொல்லுகிறாரோ பிதாவுடைய விருப்பம் எதுவோ பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் நிறைவேற்றினார் அறுபடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகள் கத்துடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவன் சொல்லி எழுதின வார்த்தை தேவனுடைய மனிதர்களை கொண்டு தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது பாகுபாடுகள் தேசத்தில் கேள்விப்பட்டேன் கிறிஸ்தவத்தில் முன்னூறுக்கு அதிகமான பிரிவுகள் இருக்கிறது இந்த ஒரே வேதம் தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவர் சொல்கிற வழி செய்யாவிட்டால் அவர்களுக்கு குறைபாடு தீராது அவரின் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால கர்த்தரை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மயமே அருமையான கற்றலை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற நெருக்கிகள் பாடுகள் பிரயாசங்கள் மத்தியிலே நான் கவனமாக கேட்க கர்த்தனை என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஆலோசனை தருவார் அலையலா அந்த ஆலோசனையின் படி நாம் நடந்து கொள்ளும் போது எல்லா விதமான குறைபாடுகளும் கசப்புகளும் நம்மை விட்டு நீங்கி போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் அலையலோயா இந்த ஆவிற்குரிய ஜீவியம் என்பது அதாவது ஆறு கடந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நிலைமை இருக்காது அவர்கள் அதாவது பயணம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற அதாவது வாழ்க்கையில புதி புதிதான புதி புதார இடத்தை பார்ப்பார்கள் கார்லயோ ட்ரெயின்லயோ பயணம் செய்தால் ஒரே நிகழ்ச்சி தெரியாது போக போக போக போக புது புது இடங்களாக தெரியும் சில இடங்களில் வறண்டு காற்றடிக்கும் சில இடங்களில் கூலிங்கா இருக்கும் இப்படி எல்லாம் வந்து இருக்கும் என்று நாம் பயணம் செய்யறோம் என்று அர்த்தம் சிலருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை அப்படியே இருக்கிறது என்றால் அவர்கள் பயணம் செய்யவில்லை என்று நாம் காணுகிறோம் சிறுவேல் ஜனங்கள் எகிப்தன் அடிமைத்திரத்திலிருந்து விடுதலை அக்கப்பட்டார்கள் எங்கே போவதற்காக காணான் தேசத்திற்கு தேசம் எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நாங்கள் காலந்து தேசத்துக்கு போயிருந்தோம் அந்த காலந்து தேசத்துக்கு போகும்போது வழியில பயண சுவர் குறிக்கப்பட்ட இடம் என்று எங்கு பார்த்தால் ஒரே மலர்களாக மலர்ந்து கிடக்கிற கண் கொண்டு இடம் அவ்வளவு கூலிங்கா இருக்குது எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக மாடுகள் பால் மாடுகள் மேச்சல் மாடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்கிறது ஏகப்பட்ட மேய்ச்சல் இருக்கிறது மேய்கிறது எப்படி அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அங்கே போன பிறகு அந்த நாட்டில் சில பகுதிகளை பார்த்த பிறகு ஒரு இடத்துல கேட்டோம் இந்த நாட்டினுடைய அவர் சொன்னார்கள் இங்க இருந்து பால் நெய் இங்கிருந்து ஏற்றுமையா அதுக்குதான் பால் ஏகப்பட்ட பால்கள் உற்பத்தி ஆகிற இடம் என்று அவர் சொன்னார் இரண்டாவது என்ன இங்க இருந்த வைர எல்லாம் எடுக்கின்றார்கள் என்று சொன்னார் மூன்றாவது அதாவது நிறைய மலர்கள் பூக்கள் எல்லாம் உற்பத்தியாகி வெளிநாட்டிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்றது என்று சொன்னார் வந்த வழியில் அதாவது பல விதமான நிகழ்ச்சிகளை காண முடிகின்றது அதுல ஒன்று இது இது இப்படி இருக்கா கொஞ்சம் பயணம் பண்ண வேணும் வேற நிகழ்ச்சிகள் வரும் அதே மாதிரி இந்த ஆய்வுக்குரிய பயணத்துல அருமையானவர்கள் எப்போது வடுபோல செழிப்பாயிருக்க நினைக்க கூடாது மாறி மாறி மாறி மாறி அவைகள் வரும் அதற்கு ஆலோசனை தோல்விடைந்திருக்கிறதாம் அதிகாரம் தண்ணீர் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது ஒருமுறை ஆமா ஜனங்களுடைய குணங்கள் எப்போமே அப்படித்தான் நல்லா இருக்கும் போது ஜே ஜெய ஜே என்று பாடுவார்கள் கத்தரை புகழ்வார்கள் மூன்று நேரம் கத்தரை ஆராதிப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில குறைவு ஏற்பட்டவுடன் எங்க போவாங்க மோசை கிடைத்த கெடுதி நம் முன்னால எவ்வளவு அழகாக இருந்த உலகத்தில் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கூப்பிட்டார் அந்த ஒரு ஜனங்களை நீர்தானே நடத்தி கொண்டு வந்தீர் நீர்தானே அழைத்துக் கொண்டு வரும்படி சொன்னீர் நீர் தானே அவர்களுக்கு இன்னும் தேசத்தை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் முறையிட்டார் ஒரு மரத்தை ஒரு நேமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு இந்த சோதனையில் என்ன செய்கிறார் என்று நேமத்தை ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அவர்களை தேவநாயக்க சத்தியத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான செய்து நான் கொடுக்கின்ற ஆலோசனை விடுதலை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்களா என்று நியாயத்தையும் ஒரு நீதி அவர்களை சோதித்தார் இடத்தில் அனைவரு தண்ணீர் நிறைய தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் குடிக்கவில்லையே என்று கத்தர் சொன்னார் வெப்ப வீட்டு தண்ணீர்ல போடு தண்ணீர் மதரம் ஆகிவிடும் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்க பக்தர்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறபடி செய்தார்கள் இதுல இப்படி ஆயிரம் ரூபாய் இதுல இப்படி ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் சரியா இந்த தண்ணீரை ஊற்ற சொல்றாரு கோரிட்டு போக சொல்றாரு இதெல்லாம் நடக்கிற காரியம்தான் அவர் என்ன சொல்லுங்க அவர் அதன்படி செய்யுங்கள் கசாப்பு திட்டிப்பாக மாறிவிடும் மாறிவிட்டது அருமையான கத்திர பிள்ளைகளை வாழ்க்கையில் கசந்த அனுபவங்கள் வேதனைக்குரிய அனுபவங்கள் இக்கட்டான நேரங்கள் வரும்போது நித்தமும் நமக்கு ஆலோசனை கிடைக்கும் அவர் நமக்கு நன்மை செய்வார் நன்மை செய்வதற்குரிய வழியை நமக்கு காட்டுவார் இந்த வழியை படி செய்ய ஒருவர் மிகுதியான வைத்து வெளியோடு வந்தார் அவருக்காக ஜெவம் பண்ணிடும் ஆண்டவர் சொன்னார் அவர் சுடுதண்ணியில் ஜெவெண்ணை விட்டு கொடுக்க சொல் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் மற்றவங்க நினைப்பாங்க இந்த பச்சத்து தண்ணியில் தேங்காய் விட்டு குடிக்க சொல்றாரு இது என்ன இதெல்லாம் நடக்கிற காரியம்மா அப்படியே செய்தாங்க நான் போய் வீட்டில் போய் அப்படி செய்கிறேன் என்று போனார் போய் விட்டு காலையில் மத்தியானம் போனவர் சாயங்காலம் போன் பண்ணினார் இந்த வலி வரும்போது ஒரு மாத்தடிக்கடி போடவும் கூட வழி இல்லை அமைதியாக பண்படங்காக இந்த ஜப எண்ண தண்ணீர்லூட்டு குடித்தவுடனே வேதனை மாறி பதில் கொடுத்தார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படி செய்தால் பச்சை தண்ணீரும் ரசமாக மாறிவிடும் கசப்பான தண்ணீரும் துத்திப்பாக தண்ணீராக மாறிவிடும் அருமையா அருமையானவர்களே ஓருடைய வாழ்க்கையிலேயே அவர் என்ன சொல்லுகிறார் தேவன் என்ன சொல்லுகின்றார் அதாவது எல்லாருக்கும் ஒரே ஆலோசனை இல்லை ஒவ்வொருவருக்கு தனித்தனி ஆலோசனை தருவார் இதுல வைத்திருந்த ஆலோசனை கொடுத்து சோதிப்பார் இது விசுவாசத்தோடு செய்கின்றார்களா இந்த வார்த்தையை கத்துடைய வார்த்தையாக ஏற்றுக் கொள்கின்றார்களா என்று சோதிப்பார் இந்த சோதனையில இவர்கள் சுயத்திற்கு இடம் கொடுத்து இவர்கள் எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர்கள் இருக்கும் இந்த ஒரு ஆலோசனை தண்ணீர் குடித்தோட சோபாகிவிடும் என்றால் நடக்கிற காரியமா என்று எண்ணுகிறவர்களுக்கு நடக்காது என்ன என்று நாம் காண்கின்ற சொல்லுகிறது என்றே திராட்சை ரசம் கொடுக்கணும் கொடுக்காவிட்டால் அந்த கல்யாணத்திற்கு அழைத்த வீட்டுக்காரருக்கு நின்றையும் அவமானம் ஏற்படும் இப்படிப்பட்ட நிலையில அந்த அம்மா சொல்லிவிட்டார்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருங்கள் சொல்லுவார் திடீர் என்று அப்படி செய்யுங்கள் சொன்னார் ஒரு அற்பமான ஆலோசனை அறிவுடைய தோன்றும் அறிவுடைய ரசம் இல்லாத இடத்துல தண்ணீரை கோரிக்கொண்டு கொடுங்க நினைப்பார்கள் என்று நினைக்கவில்லை சொல்லுகிறது யார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகளே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லாத செய்யாது அவசரப்படாது அது முடியாத காரியம் கர்த்தர் சொல்லுகிறதே நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதற்காக சமூகத்தில் நம்ம காத்திருந்து வெயிட் பண்ணி அவர் சொல்லுகிறபடி நான் செய்வோம் என்றால் எல்லா நிவர்த்தி ஆகும் அதே யாத்திரா அம்சம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஆண்டவராக கத்தோட வார்த்தை சொல்லுகின்றது என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் செலவு அப்படி செய்தால் வாசிக்கலாம் நீ உன் தேவனாய் கற்றின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கவனமாய் கேட்டுக்கு செம்மையானதை கட்டளை செவி கொடுத்து அவருடைய யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்படுகின்ற வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணே உன் பரிகாரியாகிய கருத்து தேசத்துல உண்டான சாபக்கேடான வியாதிகள் ஒண்ணு உனக்கு வராது எப்பொழுது என்னுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு ஒன்றை அவன் அவர்களுக்கு சொல்லுகின்றது வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்ற அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்ய மாறாய் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று பாருங்க வார்த்தையை முக்கியப்படுத்தாமல் தீர்க்க சொல்லுகிற கூட்டங்கள் உலகத்தில் இருக்கின்றது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற கூட்டங்கள் உலகத்தில் இருக்குது இருக்குது அதனுடைய முடிவு என்னங்கிறது ஆர்மையான தேவையான பிள்ளைகளை நாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சபை எந்த ரூட்ல போகிறது அதாவது எந்த வழியில கத்திரமை நடத்துகிறார் என்கிறதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மனிதன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் கத்தோட வார்த்தைக்கு செபிக் கொடுக்காவிட்டால் அத்தனையும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நடக்கும் புதுமை தான் வேற எத்தனையோகையா நடக்குது மாய மந்திர நடத்துறான் என்னெல்லாமோ செய்கிறான் அதாவது தெய்வம் அல்லாதவர்களை சேவிக்கிற வேற சக்திகளை கும்பிடுகிற அற்புதங்களை செய்கிறான் பண்ணுகிறான் எல்லாமே அற்புத அடையாளம் இல்லை என்றல்ல அற்புதம் நடக்கும் அலையலுயா அற்புதம் நடக்க போகின்றது அலையலுயா இன்று காலையில நான் ஜோமண்டி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எண்ணில் உருது பாஷையிலே பேசினார் அது உருது பாஷை என்று எனக்கு சொல்லி தந்தார் அலையலையா உருது பாஷையில பேசும்போது அந்த பேசின அந்த வார்த்தைக்குரிய வியாக்கியானம் அதற்குரிய விளக்கத்தை எனக்கு சொல்லி தந்தார் அப்பொழுது என்னால் அடக்க என்னால் பொறுக்க ஆனந்தம் எனக்குள்ளே உண்டானது அலையலுயா ஓய்யா உண்டானது சொன்னார் இதுவரையிலும் கேள்விப்படாததும் இதுவரைக்கும் நடந்ததும் உள்ள காரியங்கள் நடைமுறைக்கு வரும் வரும்போது தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் முன்னால் தெரிய விரும்பக்கூடாது என்று சொன்னார் திடீரென்று நடக்கும் நடக்கூடிய ஊழியம் பெரும்பகுதி என்ன என்றால் ஆனால் தேவன் செய்கிற புதுமையாக வித்தியாசமான கிரிகைகளின் மூலமாக ஏற்றுக்கொள்ள போகின்றார்கள் சுவிசேஷத்தில் மாத்திரமல்ல இவர்தான் தேவன் என்று ஜனங்கள் அறியும்படியாக அப்படிப்பட்ட அரும்பெரும் காரியங்களை ஆண்டு செய்வோம் என்று ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார் அதில் இருந்து அதை மறுபடியும் வைத்து அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவர் சொல்கிறது அற்புதம் நடக்க வேண்டும் என்றார் என்ன சொன்னார் நாளைக்கு அற்புதம் செய்வேன் ஜனங்களை சத்தியத்தினாலே பரிசு ஆக்கும் ஒரு மனிதனே பரிசுத்தமாக சத்தியம் தான் சுவாமி இடத்துல தமிழ் சீடர்களுக்காக பேசும் போது சொன்னார் இவர்களை சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும் என்று சொன்னார் கட்டுரை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சத்தியம் அது ஜீவன் உள்ள வார்த்தை அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்கள் பிழைப்பார்கள் வாசிக்கும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கும் அப்படிப்பட்ட வேலை எல்லாம் செய்தோமே பிசாசுகளை தரத்தினோம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா அனைவரும் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது அலையலையா தெற்கு தர்சனம் சொல்ல முடியும் பேய்களை விரட்ட முடியும் அற்புதங்களை செய்ய முடியும் செய்கில புனிதம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு அருமையான கத்திட பிள்ளைகளு கத்திட வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்க அதற்கு மாறாய் ஒன்றும் செய்யாதீர்கள் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ வேதத்தில் அதன்படி செய்யம்னிதலை உபதேசங்களாக போத மக்கள் பெரும்படி செய்ய வேண்டும் சொன்னது மாத்திர என்ன செய்து கடம்பித்திருக்கிறார் இதில் போய் அல்லவா அவர் ஞானஸ்தானம் பெற்றார் அவருக்கு வேற இடத்துல தண்ணீர் கிடைக்கவில் யோதா நதியில் போய் முழுகினார் அந்த நதியை நாங்களும் அந்த தண்ணீர்லையும் கால் வைத்து பார்த்தோம் அருமையான கத்துடன் பிள்ளைகளே இப்படி செய்யுங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் ஆச்சரியமா இருக்குது பெரிய பெரிய பெரிய பெரிய வேத பண்டிதர்களும் எழுதுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பெரிய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் ஆண்டவராய் எஸ் கிறிஸ்து சொன்னார் மார்க்கு பதினாறு விசுவாசம் உள்ளவராக பெற்றவன் பெற்றவன் தான் முதல் பிரசன் சபை எழும்பிய புதிய சபை எழும்பிய அந்த நாளில அவருடைய முதல் பிரசங்கம் என்ன பாவ மன்னிப்பு கன்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லும் போது ஜலத்தினால் ஆவினாலும் ஜலத்தினால் ஆவினால் பிரான் லட்சிப்பு மறுபடி பிறப்பு விட்டு விட்டி சபைநாள் சொன்னேன் ஐந்தாவது சுத்திகரித்து கரை திரை முதலானிகள் ஒன்றுமில்லாத ஒரு பரிசுத்தமான சபையை தமக்கு முன்னேற்றிக் கொள்வதற்காக தம்மை அதற்காக கொடுத்தார் பாரிகளை கொண்டு சேர்ப்பதற்கு அல்ல பரிசுத்தமான ஒரு ஜாதியை புனிதமான ஒரு ஜாதியை அவருடைய திருவருகைக்கு ஆயத்தப்படுத்த அவருக்கு முன்னாலே நிறுத்திக் கொள்ள அவருக்கு மனவாட்டி வைப்பதற்காக அதை விட்டு விட்டார்கள் பாவரிக்கை இல்லாத ஞானஸ்தானம் எத்தனை தடவை எடுத்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை அது குளிக்கிறதுக்கு சமாளம் தான் கொண்டுதான் தண்ணீர் செய்ய வேண்டும் என்னை கத்திய வார்த்தை சொல்கிறது எதை அருமையான தேவட பிள்ளைகளை புதிய சிலையம் சபை வடிகட்டப்பட்டு கொண்டு வருகின்றது வடிகட்டப்படப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றது அண்ட ஒரு ஆயு தேவன் பூமியெங்கும் உள்ள ஜாதியை கூட்டி சேர்க்கப் போகின்றார் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு கடந்த வாரத்தில் எனக்கு ஆச்சரியமா இருந்தது வெளிநாட்டிலிருந்து ஒரு சகோதரி போன் பண்ணார்கள் அவர்கள் போன் பண்ணி உங்களுடைய செய்தியை நான் பேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இல்லையா இல்லையா பாவ அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கு விளக்கம் கொடுங்கள் நான் இப்பொழுதே அறிக்கை என்று பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்தார் உலகம் முழுதும் இருக்கின்றார்கள் நான் இப்படி செய்கிற ஊழியர் நேற்று என்னுடைய அருமையான ஒரு சகோதரத்தில் பேசிக்கொண்டிருந்தேன் நம்முடைய ஊழிய வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கும் ஊழியம் லேலுயா அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சத்தியம் அவர்களுக்கு கிடைக்கணும் கிடைக்க போகிறது கேட்பார்கள் விழுந்துவிட்டால் மூடிக்கொள்ளுமா தூத்துக்குடியில் நடக்கிற சம்பவம் அது குறிக்கப்பட்ட நாளில் அந்த மலைத்தண்ணி முத்தாக மாறிவிட அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை முத்துக்களை பார்க்கும் அது அந்த திரண்டு கொள்ளப்பட்ட அத்துமாக்களுக்கு கிடைத்த உடனே இருதயத்தில் வைத்து நன்மை செம்மமான இருதயத்தில் வைத்து பாதுகாக்கிறார்கள் அப்போ இன்டர்நெட்டில் இவங்க அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கிறாங்க அதனால அந்த நம்பரில் தான் மக்கள் காண்டாக்ட் பண்ணுறாங்க மறுநாள் ஒரு போன் வந்தது அவருடைய கணவர் நேற்றினுடைய மனைவி பாவரிக்கு செய்தா கேள்விப்படும் நீங்கள் எனக்கு பாவரிக்க செய்யணும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது அப்படி நாளில் செய்து மன்னிப்பு பெறணும் கேட்டார் அவரும் பாவரிக்கை செய்தார் உலகம் முழுவதும் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள் இருக்கிறது என்னுடைய தெரியாது கத்தருக்கு தெரியும் நாம் எல்லோருக்கும் கடைசி கால ராட்சியத்திற்கு எல்லாரும் அறிவிக்க வேண்டும் அவருடைய ஆடுகள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அவைகளை ஒன்றை கூட்டி சேர்க்கக்கூடிய வார்த்தை சொல்லப்படுகின்ற அவர் சொல்கிற மற்ற என்ன ஆர்டர் போடுகின்ற செய்ங்கள் தண்ணீர் ஒருசம் ஆகிவிடும் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு தன்மைகள் மாறிவிடும் கவலைகள் துன்பங்கள் பாருங்கள் கசந்த அனுபவங்கள் மாறிவிடும் அவர் சொல்லுகிறபடி செய்யா செய்யும் போது அப்படி ஆகிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது மற்றபடி என்னுடைய ஜபத்தை கேட்டு கருத்து அதே அது நடக்கும் கருத்தரோட நாம் மயமக்காக பாருங்க வருவதே ஒரு பட்டியல இருக்கிறது ஒரு சின்ன பிள்ளை தெரியாதனால முளைக்கத்தான் செய்யும் அந்த வார்த்தை வந்து அந்த விதை வந்து ஜீவனுள்ள விதை அது அப்படினால கற்றுடைய அது உயிருள்ள நாமம் அதை யார் சொன்னாலும் அதுக்கு சாச கட்டுப்படும் கீழ்ப்படியும் அந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு அதற்காக அவரே சார்ந்ததல்ல அந்த நாமத்தை சார்ந்தது அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிற அது அப்படியே நடைமுறை தேவைய பிள்ளைகளை அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது செய்யக்கூடாது உலகத்தில் அக்கிரமும் பாவமும் பெருகின்ற காலத்தில் அண்டவராய தேவர் நோவை அழைத்தார் நோவை அழைத்து ஒரு பேழை உண்டாக்கு என்று அதற்கு அளவு கொடுத்தால் மழை பெய்ய போகிறது உலகத்திலுள்ள எல்லா ஜீவன்களும் அழிந்து போய்விடும் நீடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட உலகத்திலுள்ள ஜீவன்கள் பாதுகாக்கப்பட வேலை உண்டாக்கு முன்னோரி நீளத்தில் உள்ள அகலத்தில் உயரத்துல இத்தனை சண்டல்கள் போட்டு இத்தனை அறைகளை வைத்து கவனமாயி சொல்லி கொடுத்தார் ஹலோ லோய்யா அதுல கொஞ்ச நேரமாக கட்டிருந்தாலும் தண்ணீர்ல அமர்ந்து போகிற மாதிரி இருக்கும் கப்பலுடைய அளவு அவ்வளோதான் இருப்பார் அதுக்காகத்தன அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை அப்படியே கேட்டார் அப்படியே கவனமாக கேட்டு அந்த பிரகாரம் செய்தார் இந்த பேழையை அவர் செய்து இல்லை ஆசாரியமாறு செய்திருப்பார்கள் அவர் அதற்கு மூலதனம் போட்டார் அந்த ஆசாரியர்களெல்லாம் இவர் பரிகாசம் பண்ணி இருப்பார்கள் நமக்கு சம்பளம் கிடைக்குது அருமையான கற்றுட பிள்ளைகள யார் கத்துடைய வார்த்தைக்கு கவனமாக சொவி கொடுக்கின்றார்களோ குடும்பமும் பாதுகாக்கப்படும் யார் சரியா கற்றுட வார்த்தை கொடுக்கிறார்களோ வீட்டார் நீதிமன்ற தெரியவில்லை ஆனால் அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்களால் கத்தடி வார்த்தை செவி கொடுக்கிறது எவ்வளவு மேலான காரியாகும் அவர்கள் மூலமாக அவர்களை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள் வாசிக்கலாம் இரண்டாவதாக ஆதி ஆகும் ஏழாம் அதிகாரம் ஐந்து 6, 7, மூன்று வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் கோவா தனக்கு கர்த்தர் கட்லேற்றபடி எல்லாம் செய்தால் ஜபிரம் பூமியின் மேல் தனக்கு கத்தரு கட்டளற்றபடி எல்லாம் செய்தார் ஜலபிரளம் போது ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அன்றை கூட அவன் குமாரரும் அவன் மனைவியின் அவன் குமாரத்தின் மனைவிகளும் பேடைக்குள் பிரவேசித்தார்கள் மனைவி உண்டாவதாக வார்த்தைக்கு செல்லிகொடுக்கிற கவனமாயிக் கொடுத்தவர் அவர் சொன்னபடி செய்தவர் என்னாயிற்று உலகம் முழுவதும் ஜீவர்கள் அழிந்து போயிற்று நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அருமையான கர்த்த பிள்ளைகளை கர்த்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும் நாம் செய்வோம் அவர்களே பாக்கிவான்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கு அந்த நன்மை உண்டு நோவா கர்த்தர் கட்டளைட்டபடியெல்லாம் செய்தார் மழை வரும் என்று சொன்னார் நோவ காலம் வரைக்கும் மழை என்றால் என்ன என்று தெரியாது அதுவரைக்கும் மழை பூமியில பெய்யவே இல்லை பனி பனி பனியின் மூலம்தான் புட்பூட்டுகள் எல்லாம் வளர்ந்தது பனி பெய்தது பனியினால்தான் நினைந்து இவைகளெல்லாம் உழைத்து விருட்சங்கள் ஆகின ஆனால் மழை என்றால் என்ன என்று தெரியாது நோவ அந்த வார்த்தையை அப்படியே செய்தார் ஏற்றுக்கொண்டார் அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தார் அந்த அவர் இருக்கின்றார் அதுபடினா இந்த போசு இந்த நோவ கர்த்தர் தனக்கு கட்டளை எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றினார் மழை பெய்தது பேடை தண்ணீர்ல மிதந்தது எல்லாம் மதக்க ஆரம்பிச்சது சொன்னபடி செய்த நீர் அல்லவா பாக்கிவான் நீர் முடிவு பிள்ளைகள் பிள்ளைகள் போய்விட்டீர்களே எங்களுக்கு நாங்களும் வந்துடுறோம் என்ன செய்ய முடியும் உள்ள பூட்டிட்டு திறந்து விட்டு போயிட்டார் ஆண்டவராகி தேவர் சொல்லுகிறதை காரணமாக நாம் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆண்டவர் சொல்லபடி ஆண்டவர் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைப்போம் நாங்கள் கலந்து வந்த பாதைகளை சிந்தித்து பார்க்கும் போது அப்படித்தான் இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு அறிவிப்பு கொடுக்கல பொதுவா சொன்னேன் பல லட்சங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன் அறிவு கொடுத்து வரி போட்டு நீங்க எவ்வளவு நபருக்கு எவ்வளவு கொடுங்க அந்த ஒளி நாம் செய்யவில்லை அல்லா அந்த வரி போடுற ஒழிய நாம் செய்யவில்லை அந்த மனிதர்களிடத்திலே சொல்லுகிற அந்த ஒளியும் செய்யவில்லை மகாதேவனிடத்தில் சொல்லுகிறோம் அவருடைய காரியம் அல்லவா இது அவருடைய காரியம் தானே இந்த பங்கன் அன்னைக்கு மட்டும் அளவரித்திருந்தது பாத்தீங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அளவரித்திருந்தது அன்னைக்கு ஞாயிற்று பிடித்த முடியாத இன்னும் உடல் இல்லை பெய்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர்கள் எல்லாம் செய்வார் ஹெலையே லோய்யா எங்களுக்கு காலை உணவுக்கு காக்கா உடை கொண்டு கொடுத்துருக்குறது கிட்ட செய்திருக்கு எரிக்கிறதற்கு சிரட்டைகளை புறக்கொண்டு போட்டிருக்கு அப்போ நிலம் அதுதான் துணி நோக்க சோப்பு அங்கே காசு இருந்து சோப்பு எடுத்து கொண்டு போட்டுருக்கு காமாண்டில் இப்படியெல்லாம் நம்ம அனுபவித்தால் ஹெலையே லோய்யா அலையே லோயா சொல்லுங்க அப்படி செய்யலை இல்லைனா உடனே போய் கடையில் கடை வாங்கிடறேன் ஜெபம் பண்ணுங்க அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று பாருங்க அது இப்படி நிறைவாக்கப்படும் ஆண்டவரை கட்டளபடி எல்லாவற்றையும் அவர் செய்தார் நாம் இதுவரைக்கு பிரசைகள் இருக்கலாம் முடிந்தவரைக்கு கருத்து சொல்லாது நாம் செய்ய தயாராக இல்லை இளையலோயா ஒரு குறைவும் கருத்து வைக்கவில்லை வைக்க மாட்டார் என்பது அது சொன்னது போல வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் பட்டினியா இருக்கும் தெரியும் அப்படி கடந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதன்படி செய்யுங்க அதன்படி செய்யுங்க அதன்படி செய்யும் போது எல்லா காரியங்களும் குறைவெல்லாம் நிறைவாகிவிடும் கசப்பெல்லாம் மாறிவிடும் வியாதியெல்லாம் மாறிவிடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஹலே லோய்யா ஹலெலோயா அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இந்த விவசாயம் நாங்கள விவசாய உள்ளவங்க அந்த விவசாயத்தில் இந்த களபரி பருவம் வந்து ஒரு குறிக்கப்பட்டு போது மேனி கிடைக்கும் என்று வளர்ற பயிரில் தெரிஞ்சிடும் அப்படின்னு கணிப்பாங்க சரியா இது ஒன்ற மேனி இளமையிலேயே அதனுடைய தன்மை அது காட்டுகிறது இதனுடைய இதனுடைய பலன் இதனுடைய மேனி இவ்வளவு இருக்கும் என்று காட்டுகிறது அதே போல சில பிள்ளைகள் சரியாக சொல்லி கேட்கவில்லை என்றால் சொல்லுவார்கள் பயிர் முளையில தெரியும் வளர்ச்சிக்கு மாமன் வீட்டுக்கு தாய் தோப்பனால் அனுப்பிவிட்டு போய் கொண்டிருக்கிறார் வழியிலே நேரம் இருட்டுச்சு ஒரு கல் தலைக்கலை வைத்து அதில் படுத்திருக்கிறார் ராத்திரி அவருக்கு சொப்பனம் உண்டாயிடுச்சு அந்த இடம் ஒரு புனித பூமி ஒரு ஏழி வானத்தும் முதுக்கீடுவாக வைத்திருக்கிறது அதனுடைய ஏழியினுடைய முதல் அதை மேல் பகுதி வானத்தை தொட்டிருக்கிறது கீழ்பகுதி பூமியில் ஊன்றி இருக்கிறது அதனால் தேவது ஏறுகிறது இறங்குகிறதுமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்படி துவக்கி அப்படி விட்டு விட்டார் அது வேற ஒன்றும் சொல்லலை நான் இத சபைக்கு வர்றதுக்கு முன்னாலே உள்ள சரிதான் ஏன்னா அப்படித்தான் ஆவலாக ஓடி அலைந்த ஓரிடங்களுக்கும் அப்போது அவர் கேட்டார் மேலே இருக்கிறபடி என்ன படி என்று கேட்டார் மேலே இருக்கிறபடி மேலே மேற்படி அதுக்கு கீழ இருந்து ரெண்டு படியை தாண்டி திக்க வச்சா பாதாளத்தில் ஒவ்வொரு படியாகத்தான் தாண்டி போகணும் மேல் படிக்க போகணும் என்ன செய்யணும் கீழ்படியும் சிலையிலேயா கீழ்படுகிறவர்கள் நிச்சயமாய் மேல் படிக்க போய் விடுவார்கள் கண்ணை மூடிக்கொண்டே வைத்து வைத்து போய் ஏறிக்கொண்டே இருந்தார் போய்விடும் என்று நாம் காணும் கட்டளைகளுக்கு கீழ்படிந்து தேவனிட்ட கட்டளை எல்லாவற்றையும் செய்தார் ஜலப்புரலயம் வந்து எல்லாரும் மாறிக்கொண்டு போனது நோவைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்ட அருமையான கத்திர பிள்ளைகளே நம்ம அழிவு நின்று உலகத்துக்கு அழிவு நெருங்கி இருக்கிறது எங்க பார்த்தாலும் அழிவு நடக்கிறது அருகாவில கேரளாவில அழிவு சுருட்டி கொண்டு போகிறது மக்களை மாறிக்கொண்டு போகிறது என்று நாம் காணுகின்றோம் எனவே சுற்றி சுத்தி நடக்கிறது சிலோவில் கோபுரம் பதினெட்டு பேரை கொண்டு போட்டது என்று கேள்விப்படுகிறீர்களே நினைக்கிறீர்களா நீங்களும் அப்படி ஆகும் என்று சொன்னார் இதெல்லாம் எச்சரிப்பு உண்டாகிறது காரியம் அருமையானவர்கள் உலகத்து அழிவுகள் ஆசிரியர்கள் வரும்போது அது கத்துடைய பிள்ளைகளை வாரிக்கொண்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் கத்துடைய வார்த்தையை கேட்டாலும்படி செய்யணும் அதன்படி செய்யும்பையை கோரி கொண்டு கொடுங்கள் என்றார் போதே ரசம் ஆயிற்று இந்த ரசத்தை எப்படி வைத்திருந்தார் கலம வீடுகளில் விருந்து வீடுகள்ல அதாவது ரசம் தட்டுப்பாடு ஆகிவிட்டால் குழம்பு தட்டுப்பாடு ஆகிவிட்டால் நிறைய தண்ணீரை விட்டு உப்பாண்டி போட்டு விடுவாரு பின்னால ரசம் சுவை குறைந்த ரசத்தை கொடுப்பானு இவர் இந்த நல்லரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தார் கத்துடைய வார்த்தையின்படி ஆயிடுச்சு கத்துடைய வார்த்தையின்படி செய்தபடியா மிக் கொள்ள முடியாத அவ்வளவு ருசிகரமான ரசமாக அது மாறின் நான் பார்க்கிறேன் கத்துடை பிள்ளைகளே அந்த கத்துடை வார்த்தை என்ன சொல்லுகிறது நான் கத்துடை வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்வர்களோ சிறியவர்களோ கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் நடங்குகின்றார்களோ அவருடைய வார்த்தை யார் நோக்கி பார்க்கின்றார்களோ யார் கத்தோடைய வார்த்தை அதாவது விடும்போது அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டு வசனங்களை வாசிக்கலாம் இங்கே சின்ன சாபு ஏலியனுடைய கைக்குள்ளே தேவாலயத்தில் இவர் தன்னுடைய பணி உடைய முடித்து விட்டு படுத்திருக்கிறார் கர்த்தட சத்தம் உண்டாயிற்று மேலே இருக்கிற பெரிய ஊழியக்காரனுடைய குறை இந்த சாபுகளுக்கு சொல்வதற்கு கத்தர் பேசினார் ஏழியனுடைய குடும்பத்தார் கத்தருக்கு விடமான செயலில் ஈடுபட்டு விட்டார்கள் என்பதை சொல்லுவதற்காக சாமுகளை பயன்படுத்தினார் சாமு ஒரு கலத்தனமான இறுதிமொழி பையனாக இருந்திருந்தார் தூங்குற மாதிரி முதல்ல ஆண்டர் கூப்பிட்டார் ஓடி தாத்தா தாத்தா ஏலியில இல்ல மகிழ்ச்சி போய் படுத்த இரண்டாவது சாமுகளை சத்தம் கேட்கிறது பழைய ஏலிக்கு தெரிந்துட்டு பிள்ளையாண்ட கத்தர் கூப்பிடுகிறார் கூப்பிடுகிறார் என்னம சொன்னா இப்படி சொல் என்று சொல்லி அனுப்பிட்ட கர்த்தர் வந்து சொல்லும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க சொன்ன விளை மயிர் முளையில தெரியும் ஏல சம்பவத்தை சொல்லிக் கொடுத்த ஏலி கேட்கிறார் என்ன சொன்னார் கர்த்தர் கர்த்தர் சொன்னார் என்னவருக்கு தெரியும் சாமுகள் கேட்டுக்கொண்டிருந்தது தெரியும் அருமையார் அவர்களே நம்ம இடத்துல கர்த்தர் பேசுவதற்கு ாம் அவர் சொல்கிற்கு உணர்த்துதலுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் முதல்ல உடனே சத்தம் கேட்டுறாது முதல்ல உள்ள உணர்வு ஏற்படும் அப்போ அதுக்கு நாம் கீழ்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட துணைப்பாக என்னுடைய ஆவியோடு கலந்து கருத்தர் பேசுகிற ஒரு அனுபவம் உண்டாகும் அதற்கு நாம் கீழ்படியும் போது கொடுக்கும்போது கருத்தர் தெளிவாக பேசுகிறது கேட்கப்படும் காட்சி தரிசனங்கள் மூலமாக பேசுவார் திருவசனத்தை வாசிக்கும் அந்த வசனத்தின் மூலமாக பேசிவிடுவார் இருக்கிறது கர்த்தர் பற்பல வகையில் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசி விடுகின்றார் நம்முடைய சகோதரர் சொன்னார் நான் ஒரு இறக்கு ஆரம்ப காலத்தில் இதுதான் சபையா அல்லது வேற ஒன்று இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாச்சு இப்படி நான் இருந்து கொண்டு பாசரையா பார்க்க போனேன் பார்க்க போன பாசத்தை சொன்னாங்க அதாவது ஸ்நானகன் யோகான் ஏசுவாமியிடத்தில் நம்முடைய சீடர்களை அனுப்பினார் வருகிற ஒரு நீர் தான் ஆனால் அது வேறொரு வர காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு வரும்படியாக சொன்னார் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று நான் அவர்களுக்கு நான் சொல்லவும் இல்லை அவர்களை அவர்கள் இதை தெரிந்து கொள்ளவும் இல்லை போனுடன் கேட்டாரே அன்றோடு நான் இதுதான் சபை இதுதான் பசுத்தவான்களுடைய கூட்டம் இதுதான் கத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மெய்யான இயக்கம் என்று நான் அறிந்து கொண்டேன் எனக்கு ஒரு மாற்றமும் அருமையாற கத்துடைய பிள்ளைகளை முதற் பலன்களை சேர்க்கும் நான் தான் நாங்கள் தான் என்று சொல்வதற்கு இல்ல நான் சொல்லுகிறேன் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விழுவோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகம் முழுது இருக்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வோம் அந்த கூட்டத்துக்கு பேர்தான் புதிய புதிய அவர்கள் எல்லாருக்கும் புதிய நாமம் எழுதப்படும் கீழ்பிடிந்தார் கீழ்படிந்தபடினால கத்திர அவர்கள் பெரிய தீர்க்க தரிசையாக மாற்றி விட்டார் என்று நாம் காணுகிறோம் இதனுடைய அடிப்படை என்ன கத்தருடைய வார்த்தைக்கு சொவிக் கொடுத்தபடினால கற்றுரை சொல்கிறபடியே செய்தபடினால் ஏழைக்கு மறைக்காமல் சொன்னபடினால ஆண்டவர் அவர் பெரிய தர்க்கனாக மாற்றிவிட்டார் என்று நாம் காணுகிறோம் கத்துடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்போம் இந்த சபையினுடைய யுகத்தில் கத்துடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தவர்கள் எத்தனை பேர் அவரெல்லாம் மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் கற்றுடைய சத்தத்துக்கு கீழ்ப்புடையாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் எங்கே இருக்கிறார்கள் எங்கே இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ மற்றபடி பின்மாற்றக்காரர்கள் சொல்லாதீர்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுவதில்லை வேதத்தில் இருக்கிறதல்லவோ அதைத்தானே நாம் கேட்க வேண்டும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றபடி ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் சொல்லுகிறபடி எழுத்துலே இருக்கிற இத்தனாயிரம் வசனங்கள் அவருடைய வார்த்தை இல்லையிலா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ இப்பொழுது நமக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்ய வேண்டும் என்று இறை ஆண்டவரை நான் சோதனைகளே இல்லையிலா இல்லையிலா மோசையின் மூலமாக கத்த பெரும்பெரும் காரியங்களை செய்தார் அருமையானவர்களே கற்றுடைய பார்வையிலே பெரியவர்கள் சிறியவர்கள் என்று இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன் ஊழியக்காரன் சுவாசிகள் என்று இல்லை இருக்கிறது ஆனால் எது வரைக்கும் அவர் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் சவுல் தேவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சாமூக தீர்க்கன் மூலமாக சொல்லி அனுப்பிய வார்த்தை கை கொள்ளாமல் யுத்தத்துக்கு போனான் யுத்தத்தில் ஜெயமம் பெற்றான் வார்த்தை மீறிவிட்டான் ஜீவன்களை ஒன்றையும் உயிரோடு கொன்று விடு என்று கட்டளை காரணம் எழுதி இருக்கிறது அமலுக்கு வழியாக போக விடாமல் வழி மறித்த ஓடுகிறார் வைத்திருந்தார் ஆனப்படினாலே அவர்களை பிடிப்பாய் அந்த தேசத்தை ஜீவன்களை உயிரோடு விடாதே ஆனால் அத்தனை விட்டு விட்டார் உயிரோடு பிடித்து கொண்டு வந்த என்று நாம் காணகின்றான் அப்படினாலும் என்ன மோசி என்ன ஆகும் இருபதாம் அதிகாரம் பதினொன்று மணி இரண்டு வசனங்கள் தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்பு கத்தர் நோக்கி இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் என்னை விசுவாசியாமற் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் என்ன சொன்னார் நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாக ஆர்வணும் சபையாரை கூடி செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்ன சொன்னார் பேசுங்கள் பாடுகிறான் ஒரு சின்ன கஷ்டம் போய்விடும் பழைய வாழ்க்கைக்கு போய்விடுங்கிறார் எப்படி இருக்கிறார்கள் என்ற அந்த விசாரணத்தினால அடித்து விட்டார்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இருந்தது கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது அந்த கண்மலையாகிய ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் வழி போகும்போது ஞானக்கன்மை அவர்களோடு கூடதான் சென்றது என்று நான் ஒன்று பதினெட்டாம் பார்த்திருக்கிறோம் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே வார்த்த செய்கிற வரைக்கும் கத்தர் அற்புதம் செய்கின்றார் அவர்கள் இப்ப சரியா இருக்குது என்று சொ இருக்கிறார்குமே அப்படி நல்ல அருமையான கற்றுரை பிள்ளைகளே இது மோச கற்றுரை வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினால் வாக்கு திருத்தம் தேசத்தை முடியவில்லை ஜனங்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை பார்த்தவர் அல்லவா அவர் ஒன்றும் தன்னுடைய ஸ்தானத்தில் குறைந்து போகவில்லை ஆனால் காரானுக்குள்ளே போக முடியவில்லை திருப்பி மருவமலையிலே எளியாவும் மோசார்கள் அவர் பெரிய ஸ்தானத்தில் தான் என்றும் இருக்கிறார் ஆனால் பூரணமாக அந்த ஆசிர்வாதத்தை சோதரிக்க முடியாத ஒரு தடை ஏற்பட்டது என்று எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நமக்காகத்தான் உங்களுக்கும் எனக்காகத்தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே இடத்துல கூடாது வேறு இடங்கள் இருக்கலாம் அங்கெங்கா போகுதுக்கு முதல் வருகையில போவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நாம் கர்த்தனுடைய சொல்லை கவனமாய் கேட்டு செய்ய வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதற்கு என்று செய்யாதீர்கள் அவர் சொன்னபடியே செய்யுங்கள் அப்படியே செய்தார்கள் வேலைக்காரர்களும் அப்படியே செய்தார்கள் தண்ணீரும் ரசமாக மாறிட்டு கல்யாணம் விட்டுக்காரனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஒரு பெரிய மரியாதை மதிப்பு உண்டாயிட்டு கல்யாணம் நடத்தின இப்படி எல்லவா நடத்தணும் எவ்வளோருமே பாருங்கள் கடைசி வரைக்கும் ரசத்தை வைத்து வைத்திருந்திருக்கிறாரே என்று புகழ்ந்தார்கள் என்னென்ன சொல்லுகிறாரோ அதன்படி கஷ்டமாகவும் தெரியும் தோணும் அனைவரும் போனது என்று நாம் காணுகின்றோம் நம்மை கருத்தறிக்கின்றார் சத்தியம் சரியில்லை என்றால் எந்த சத்தியம் சரியில்லை பைபிள் இருக்கிறதா எடுத்து வாசியுங்கள் பைபிள் இருக்கிறதா நம்முடைய சபையினுடைய நடைமுறை சத்தியமாக இருக்கின்றது அவர் என்ன சொல்லிருக்கின்றாரோ அவர் ஆவீனாலே என்னென்ன அறிவித்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அலையிலோயா ஆ தேவனுக்கு மைமை உண்டாவதாக என்னுடைய சபையினரை பற்றி தேவன் நமக்கு சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி நம்ம இடத்துல வந்த ஒரு ஊழியக்காரிடத்தில் சொல்லி கொண்டிருந்தேன் இப்படிலாம் கருத்து சொல்லியிருக்கிறார் இப்படி செய்வீர்கள் என்றால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்னுடைய திருச்சபை தமிழகத்தில் முதலாவது ஒரு ஒட்டுத்திண்ணையில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஒட்டுத்திண்ணையில் அதுதான் ஆரம்பிக்கப்பட்டது அற்புதங்கள் அடையாளங்களோடு கட்டற்கிறிய செய்து ஒழித்து மேன்மைப்படுத்துகிறார் அப்படின்னு அதை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது சொல்லிக்கொண்டிருந்தது அதோட நம்முடைய கேம்பஸ் இந்த காம்பவுண்டுக்குள்ள பொதுவாக ஆலய காம்பவுண்டுக்குள்ள ஃபேமிலி வந்து இரவு தங்கக்கூடாது இது ஒரு அடி பூமி நமக்கு வாங்கி தரவில்லை வள்ளியூரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஒரு வாடகை கட்டிடம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவரது காலி பண்ணி அது மடமாக கிடக்குற அதில் இருபது ரூபா ஆர்டர் கொடுத்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தோம் இல்லையிலையா மாசத்துக்கு இருபது ரூபா அதையும் ஒரு தடவை கொடுக்க முடியாது ரெண்டு தடவை மேற்க கஷ்டம் என்கிற நிலையில் நடந்த ஓடியும் அப்பா கத்தர் சொன்னார் இந்த இடத்தை வாங்கி தருவேன் இந்த இடத்தை வாங்கி தருவேன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை இதை நீங்கள் நிறைவேற்ற நான் எங்கும் கொண்டு போய் நாளையங்களை கெட்டவும் சுதந்திரிக்கவும் செய்வேன் என்று சொல்லியிருந்தார் நாங்கள் அன்று ராத்திரி கடவுள் அந்த இடத்தை வாங்கி தந்து விட்டார் கொஞ்சம் மாடி பண்ணி ஒரு பிரதி அந்த ராத்திரியில சரியா பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு ஒரு பேமிலி வந்துட்டார் தகர்க்க முடியாத நமக்கு அவருக்கு லாட்ஜி ரூம் போட்டு கொடுக்க நமக்கு தகுதி கிடையாது அவளை சொல்லவும் முடியாது அவங்க சொன்ன கட்டளை இப்படி இருக்கிறது என்று என்ன செய்வது எங்கேயும் போக முடியாது அதற்காக விடுகிறது வரைக்கும் அவர்களோடு கூட நாங்கள் ஜெபம் பண்ணினோம் இல்லையலோயா முடிகிற வரைக்கும் ஜெவம் பண்ணி காலையில ஜெவம் பண்ணி அனுப்பினோம் அப்படியே தான் நாங்கள் இன்று அவர் சொன்னார் உங்களுடைய காலத்தில் இது சரியாக கடைசி வரைக்கும் இது நிலைநாட்டப்படுவதற்கு சரியாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அவர் சொன்னார் இளையோயா அதாவது தியாகிகள் இருக்கிற வரைக்கும் அது ஒழுங்காக கடைபிடிக்கப்படுகின்றது தியாகிகள் மறைந்த பிறகு அது மீறப்படுகிறது பார்க்கிறோம் கத்திரும் போய்விடுகிறார் எப்படின்னா நீங்கள் அது உங்களோட சேர்ந்தவர்களுக்கு சரியாக சொல்லிவிடுங்கள் என்று அவர் சொன்னார் அவர் அதை ரொம்ப அருமையாக ஏற்றுக்கொண்டார் நல்ல காரியம் என்று சொன்னார் மயுண்டதாக வருகிற ஒரு எத்தனையோ பெரிய போலீஸ் அதிகாரிகளாக வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பாஸ்டர் உட்காருங்க நாங்கள் பார்மாலிட்டி உங்களை பார்க்க வந்தோம் எங்களுக்கு அடர் ஆர்ப்பண இதை பண்ணுங்கள் என்று காம்பௌண்டுக்குள்ள கேட்ட திறந்து வந்த உடனே இதை கத்துடைய கடவுள் பிரசரமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி என்று எல்லாம் உண்டாகிவிடும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் வேகமாய் மூன்றாவதாக மூன்றாவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பியாசத்து பழைய பெண்ணில் ஒன்று அவர் சொன்னால் எங்களுடைய தீர்க்கதரிசி இருக்கிறார் அவரிடத்தில் போனால் அவர் இந்த வியாதியை நீக்கி போடுவார் என்று சொல்ல அவர் வந்தார் அவர் என்ன எதிர்பார்ப்பில் வந்தார் அவர் பெரிய பரிவாரத்தோடு வருகிறார் தேவைய ஊழியக்காரன் என்றால் யாரும் வழி இல்லாமல் இருப்பார் ஆளை கண்டவுடனே அவன் ஸ்தானத்தூட்டு இறங்கி வந்து உச்சிலிருந்து பாதம் துளைத்து என்னுடைய நோயை நீக்கி என்ற எண்ணத்தோடு அவர் வந்தார் அவர் யார் கத்துட மனுஷன் அவர் இங்கிருந்தே ஞானம் சித்தினாலே அங்க வருகிறது யார் எதற்காக எண்ணங்கள் என்ன என்று அவர் அங்கிருந்து வருகிறான் படை பட்டாளத்தோடு செய்தி அறிவிக்கப்பட்டது எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு எண்ணம் என்ன அவர் கொண்டு வருகிற பரிவாரங்கள் என்ன அருமையான கத்திற்கு முன்பாக கத்துடைய கிறமைக்கு முன்பாக ஒன்று கிடையா அவைகளுக்கு நாம் அடிபிடிந்தவர்கள் இல்லையே தேவருடைய பக்தல் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் சொல்லிவிட்டார் அவருக்கு கோபம் என்னுடைய தேசத்துல நதி இல்லையா எவ்வளவு அருமையான தண்ணீர் இருக்கிற இந்த யோர்தான் கலங்கல் தண்ணீர்ல முங்க விடுமான வேலைக்காரர் சொன்னா வாசிங்க அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் என்று சொல்ல சொன்னால் நாகமான் கடும் கோபம் கொண்டு கடும் கோபம் கொண்டு கத்துடைய வார்த்தை என்று அவன் மதிக்கவில்லை அவன் தன்னுடைய அதிகாரத்தை கௌரவத்தை வியாதியோ பயங்கர வியாதி ஆனால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அதிகாரம் அப்படி என்று கட்ட புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று என் தேவநாயர் கட்டுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவிதமாய் குசுரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாக இஸ்ரோயரின் நதிகள் எல்லாவற்றை பார்க்க தமஸ்கூர் நதிகளாகியும் என்று சொல்லித்தோடு திரும்பி போனான் அவன் ஊடிய சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனேசு பெரிய காரியத்தை செய்வோம் சொல்லியிருந்தால் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உண்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இறங்கி தேவனை மனுஷன் வார்த்தை படி யோர்தாரின் போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஏழாவது தடவை மிங்கிவிட்டு வழியாக எழுப்பினார் மாம்சத்தை போலாயிற்று அருமையான கத்தளை பிள்ளைகளே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் உங்களுடைய எல்லா கேடுகளும் உலக அதிகாரமோ பணமோ உங்களுக்கு மதிப்பை கொண்டு வருகிறது இல்லை என்னுடைய செய்யும் போது நீங்கள் மேன்மையடைவீர்கள் அப்படின்னால் அருமையான கத்தளை பிள்ளைகளே நமக்கு தேவன் என்ன சொல்கிறார் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக என்ன சொல்லுகிறார் செய்வார் இதை அழகப்போபுரத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு உள்ள ஒரு வாத்தியார் அவர் நம்முடைய பிள்ளைகளை பெரிய பெரிய படக்காரங்களுக்கு கட்டி கொடுத்து விட்டு இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்து விட்டு பெரிய கணக்காரர் ஆயிட்டார் நிவர்த்தி செய்ய வழி இல்லை ஒரு தோப்பு இருந்தது அதையும் அதையும் விற்று அந்த கடலை கொடுத்து பார்த்தார் இன்னும் கலந்துருக்கு அவர் சாபை தேடினார் கணவன் மனைவி இப்படி இருக்கும்போது நம்முடைய அருமையான செயலர் ஒரு பைத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற நம்முடைய நம்முடைய ஜபத்தின் மூலமாக வளமி விடுதலை பெற்ற ஒருவர் பெற்று கச்சருடன் உள்ள ஐக்கியத்தில் இருந்தார் அவர் அவர் அந்த நேரத்தில் அழகாது ஒரே சீட்டில் இருந்தார் இவருட சொல்லிருக்காரு அவன் ரொம்ப கடத்தல இருக்கிறான் அவர் சுதாரிச்சு அவர் மதிப்புக்குரியா நீ தோசியக்காரனா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல அவர் கடவுளுடைய பிள்ளை கடவுள் சொல்லு கேட்கல திரு இறங்கின உடனே இந்த ஆள் ஏன் நம்மிடத்தில் இப்படி கேட்டார் என்று ஜாரித்த போது சொல்லியிருக்கிறார் அவர் உண்மை ஒற்று உடனே என்ன செய்யணும் அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது உங்களை காட்டுகிறேன் என்று அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை அங்கே கூட்டுக் கொண்டு வந்துட்டார் ஆலை நாங்கள் பைனான்ஸ் நடத்தலை ஆனால் உங்களை வந்து நான் கடவுளுடைய பிள்ளை ஆக்கிடுவோம் கடவுளுடைய சொத்துக்கள் நீங்கள் சொன்னக்காரர்கள் ஆயிருக்கீங்க அப்புறம் நீங்கள் கேட்கலாம் உங்க கேட்கப்பட்டுமே அவர் உங்களை கொடுப்பார் பிரகாரம் இருக்கிறது எல்லாம் தீர்ந்துடும் நம்பிக்கை எனக்கு வந்துட்டு போனார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது கிடைக்கும் ரோமங்கத்திற்கு சேர்ந்தவர்கள் மனைவியில் ரொம்ப பிடிவாதமானால் இவர் சொல்லியிருக்காரு பாசோட் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு நீர் கேட்கிறீயா குறைஞ்ச வரைக்கும் கொடுத்த தோப்பை யாராவது திரும்பி தருவாங்களா நமக்கு அதை வாங்குவதற்கு நமக்கு என்ன ஹெல்த்து தான் இருக்கிறது சொன்னார் இல்லை அவர்கள் கடவுடைய மனிதர்கள் சொல்லுகிறது அப்படி நடக்கும் நான் அப்படி இருந்து சோசம் அவருளை தேடி வருவார் என்று ஒரு மாதம் ஆன பிறகு அந்த தோப்பு அது மனுஷன் தேடி வந்தார் தேடி வந்து இப்படி பா சார் எப்படி இருக்கிறீங்க அப்போ இவர் கேட்டிருக்கார் தோப்பெல்லாம் எப்படி இருக்குங்களா காய்க்குதான் காய்க்கிது இந்த தோப்பை வாங்கினது வந்து எனக்கு சந்தோஷம் இல்லை அதில் ஒரே துக்கமாக எங்கள் வீட்டார் அனைவருமே சொல்லுகிறாரு அந்த தோப்பை நம்ம அநியாயமாக வாங்கி விட்டோம் ஆனால் என்று எல்லாருமே சமாதானம் இல்லை என்று நீங்கள் கொடுத்த தோப்பை திரும்பி தந்துடுறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்போது சரி சரி பார்க்கணும் சொல்லிட்டார் இவர் பணம் வேணுமே மனைவிட்டு சொன்னார் சரி சரி அது இருக்கட்டும் என்ன பணத்துக்கு எங்கே போவியர் அப்படின்னு அதுக்கு ஆலோசனை கேட்குறேன் அப்போ சொல்லி அனுப்பப்பட்டிருந்தது நீங்கள் உங்களுக்கு ஏவுதலுள்ள ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுங்க தருவாங்க வாங்கி நல்ல விலைக்கு எல்லா கடனையும் கொடுத்துடலாம் இல்லையா இலவய்யா இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறேன் அவர் இவருக்கு ஒரு அழியவுதல் வந்தது ஆனால் அந்த வீட்டுக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க அவ்வளோ ஸ்டாண்டர்டு உள்ள ஆளுக்கை எப்படியா போனா போன உடனே அவர் எளிமின் நின்று அங்கேயோ ஓடிட்டுரு சார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு இவருடைய நிலைமை யாருக்கும் தெரியாது இப்போ உட்காருங்க சார் என்ன வந்துட்டீங்க எல்லாம் பாவனும் இல்லை என்ன அப்புறம் சாதாரணமாக பேசுனார் இவ்வளோதானா சார் எவ்வளோ வேணும் எனக்கு நேற்று தான் எங்கள் மனைவி வழியில் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைத்தது அந்த பணத்தை நான் தர்றேன் நீங்கள் எப்போ கொடுக்கணுமோ கொடுங்க வாங்கினார் தோப்ப திருப்பினார் செய்யும் போது தேவ நன்மை நமக்கு உண்டாயிடும் எந்தெந்த வகையிலே கற்றுடைய நன்மை உண்டாக வேண்டுமோ உண்டாயிடும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே வார்த்தையை நம்புங்க ஒன்று முதலாதிகாரம் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை என்றார் அவள் உம்முடைய அடியாளுக்கும் கண்கள்லே தாய கிடைக்க என்றால் பின் ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை ஏலி சொன்ன கத்துடைய அவளை ஆசீர்வதித்தார் ஆசிர்வதித்தார் அந்த குழந்தையை கொண்டு அவர் என்ன என்ன முறையில அவள் கேட்டாளோ அந்த முறையில் கொண்டு போய் சின்ன வயதிலே ஆலயத்தில் கொண்டு கோயில் குட்டியாக பணிவுடை செய்ய அசாரியின் அருமையான கத்திர பிள்ளைகளே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் செய்யும் போது உங்கள் குறைவுகள் உங்களுடைய கசப்புகள் விலகினங்கள் பிரச்சனைகள் குறைகள் என்று சொல்கிற முடினால் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் ஒன்பது ஆறு ஏழும் தரையிலே தூக்கி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேர்க்கை குருண்டே கண்களின் மேல் பூசி குளத்தில் என்றார் இவன் பிறவிக்குறன் அண்ணுடைய சீஸ்வர்கள் இவனை கண்டு கேட்டார்கள் அன்றரிடத்தில் அண்டவரே இவன் இப்படி பிறந்தது மூதாதியர்கள் செய்த பாவமா அது இவன் செய்த பாவமா ஏன் இப்படி பிறந்திருக்கிறான் இலவையில் தேவனாம மகிமைப்படும் முடியாக இப்படி பிறந்திருக்கிறான் ஹெலே லோய்யா தேவனா மகிமைப்படும் மனிதனை கற்று சந்தித்தார் சந்தித்து அவனுடைய கண்ணில உமிழ்ந்து சேரு உண்டாக்கி கண்ணில பூசினார் ஹெலே லூயா என்ன சொன்னார் குளத்தில் தண்ணி கண்ட இடத்துல போய் கழுவு சொன்னாரா சீலோகம் குளத்தில் போய் கழுவு என்ன அனுப்ப கழுவப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அப்போ பார்த்து அனன்யா சொன்னார் இப்படி தாமதிக்கிறது என்ன எழுந்து ஞானஸ்தானம் மற்றும் பாவங்கள் போகப்படுது கழுவப்படும் கழுவு சீலாங்குளத்தில் போய் கழுவி உன்னுடைய கண்களை திறந்துவிடும் சிலாங்க தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனிடத்தில் போய் உள்கார பெற்ற ஆன்மீக கண் திறந்துடும் பிள்ளைகள் இப்ப பாருங்க இந்த காட்சி தரிசனங்கள் தெய்வீக வெளிப்படுத்தல் என்கிறதெல்லாம் சபையில நிறைந்திருக்கின்றது விட்டா எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பார்கள் சீலவங்குளத்தில் கழுவி பார்வை அடைந்திருக்கிறோம் கண்ணை மூடினால் ஞானக்கன் திறக்கிறது நான் கண்ணை மூடினால் உள்ளான மனிதனுடைய பார்வை தேவ தரிசனத்தை காடுகின்றது நான் இப்படி நான் அருமையான கற்றுவை பிள்ளைகளே அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க அற்புதமான ஆலோசனையா இருந்தால் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க செய்யும் போது நமக்கு கருத்து நன்மை செய்வார் ஆன்மீக கண்கள் திறக்கும் நாம் யான அதிர்ஷ்டி அடைந்து தெய்வீக காரியங்களை பார்ப்போம் வருங்காரியங்களை அறிவோம் பிறருடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை கண்டறியும் கொடுக்கப்படும் மய்மை உண்டாவதாக நாகமான் கடும் கொண்டு தேவ ஆலோசனை அற்பமாயிருந்தபடினால் நான் பெரிய காரியங்களை நினைத்திருந்தேன் வந்து இறங்கி வந்து நம்முடைய உச்சிலிருந்து பாத வரைக்கும் தொடச்சி வியாதி கஞ்சி குடிக்க வழி இல்லாம இருப்பான் கண்ட உடனே ஓடோடி வந்து யோசியாப்பு சென்றார் யோசிப்பு அந்த தேசத்துல இரண்டாவது அதிபதியாக இருக்கிறார் யோசையா இப்படி தன்னுடைய தகப்பனை பார்வனிடத்தில் அழைத்து சென்றார் அழைத்து சென்ற போது இவர் இவர் யாகோபுக்கு தெரியும் நான் யாரு அவர் போய் யாக்கோபு அந்த பார்வனை உலகத்துல பெரிய மனிதர்கள் தேவ மனிதர்கள் வேதம் இன்னைக்கு எப்படி எல்லாமே சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவரை சேவிக்கிற சமீபமாய்ப்பற்ற வேற பெரிய ஜாதி எது தேவஜான இந்த தேவ மனிதனுக்கு தன்னை யாரென்று தெரியுமல்லவா அந்த இடத்த அசையோ இல்லை வேலைக்காரனை அனுப்பி முழுகிட்டு போச்சொல்லு வார்த்தையை கேட்கட்டும் கேட்டான் அப்படி கடவுள் சோகம் அப்படி ஆயிற்று எலசாவனிடத்தில் அவன் வந்தான் பகுமதிகளைக் கொண்டு பகுமதிகள் உன்னோடு கூட இருக்கட்டும் உனக்கு தேவன் சோகம் தான் போயிடுச்சே அவன் அப்படி வளர்மையான கச்சிடப்பிள்ளைகளை இன்று தேவன் தருகிற ஆலோசனை என்ன ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ பொ அருமையானவர்களே அவர் சொல்லுகிறத செய்யுங்க என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற இளையலோயா அவர் என்ன சொல்கிறார் பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்கின்றோமா இந்த ஆண்டு விழா பங்கெல்லாம் பெரும் தொகை கொடுத்த நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவருடைய தகுதிக்கு மிஞ்சு கொடுத்தவரெல்லாம் இருக்கிறார்கள் நான் அதே புகழ்கிறதுக்கு எண்ணாதீர்கள் அப்படி அப்படி செய்து ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இல்லையிலோயா இளையலோயா தேவனுக்கு எங்கேயும் நம்முடைய சபைக்கு வந்த ஒருவர் இன்னொரு இடத்துல ஒரு அம்மாவா ஜெவம் பண்ணி பற்றி சொல்லுகிறார்கள் அங்கே போகிறவர்களுக்கு பணம் கிடைக்கிறது கஷ்டங்கள் எல்லாம் மாறுகிறது என்று கேள்விப்பட்டு அங்கே போனார் அங்கே போய் ஜபம் பண்ணினார் அந்த அம்மா சொன்னாங்க இங்கே போகிற வழியில் உனக்கு எல்லாம் நன்மை செய்வேன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பிட்டாங்க இவன் அங்கே இருந்து பஸ்ல வர வேண்டிய மனிதன் பஸ்ஸில் போனா எப்படி கிடைக்கும் வழியில் வழியிலெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்று சொல்லி இவர் வீடு வருகிற வரைக்கும் பூமியே பார்த்துட்டு வந்தார் மண்ணலை தவறு வேறுவண்டி காணவில்லை அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆசீர்வாதம் பெறவழியாக போட்டு எடுத்துட்டு போகிற ஆண்டவர்கள் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இறைவனிடத்தில் இருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க கருத்தராசி